ஸ்ரீலிதமஹாத்ரிபுரசுந்தை நமஸ் ஸ்ரீலித உத்தரபலும் இம்மாதிரி அம்பாளுடைய பிரீத்தியையே முக்கியமான பலனாக உடைய கீர்த்தனத்திற்கு உபயோகப்படும் நாம சகசிரத்தை ஹயக்ரீவர் சொல்லிவிட்டு திரும்பவும் அந்த பிரீத்தியின் மூலமாக சகலவிதமான பலன்களும் கிடைக்கக்கூடியதை பற்றியும் விசேஷ காமிய பிரயோஜனத்திற்காக விசேஷமான பலன்கள் கிடைப்பதற்காக நாம கீர்த்தனம் செய்ய வேண்டிய முறைகளை பற்றியும் மேலே சொல்லுகிறார் ஒன்று ாம சகசிரம் கிதம் தே கடோத்பவா இம்மாதிரியான இந்த நாம சஹசிரமானது ஹே கடோத்பவா உனக்கு சொல்லப்பட்டது ஒண்ணு இது என்ற பதமானது நாமசகஸ்தரின் முடிவை காட்டுவதுடன் அது ஆயிரம் என்ற எண்ணிக்கைக்கு கூடவாவது குறையவாவது இல்லை என்பதையும் காட்டுகிறது ரெண்டு ஏவம் நான் சொன்ன ஆயிரம் நாமங்கள் அடங்கியது நாமசகஸம் என்று பெயர் சொன்னபடி ஆயிரம் உடையது சரஸ்வதி கங்கா முதலிய சகசிரநாமங்களில் எண்ணிக்கையானது ஆயிரத்துக்கு குறைவாக இருக்கிறபடியால் அவற்றிற்கு சகசிரநாமம் என்று பெயரிடுவது அர்த்தமற்றது அல்லது கௌனமானது இந்த நாமசகிரத்திலோ அந்த மாதிரியான குறைவு யாதொன்றும் கிடையாதாகியால் நாமசகசிரம் என்ற பெயர் பொருத்தமானது என்று தாத்பரியம் ரகசிய நாம் ரகசியம் லலிதா பிரீத்திதா அநேக சதம் நி ரகசியங்களுக்கெல்லாம் இரகசியமானதும் லலிதாம்பாளுக்கு பிரீத்தியை கொடுப்பதுமான இதற்கு சமானமான ஸ்தோத்திரம் இருந்ததும் இல்லை இருக்கப் போவதும் இல்லை ஒன்று தேவி சகசிரநாம முதலியவைகள் கூர்ம புராணம் முதலியவற்றில் இருப்பவை சரியாக ஆயிரம் நாமங்களோடு இருப்பதால் இதற்கு சமானுமே என்ற சங்கைக்கு இதில் சமாதானம் சொல்லப்படுகிறது அவை பின்வருமாறு ரெண்டு நியாசம் ஜபம் முதலான இரகசியங்களோடு இந்த நாம சகசிரமானது இது இரகசிய நாம் இரகசியமாக இரகசியதமமாக இருக்கிறது அம்மாதிரியான இரகசியங்களோடு கங்கா சகசிரநாமம் முதலியவைகள் ஸ்கந்த புராணம் முதலியவற்றில் இருப்பவை பொருந்தியிருந்தாலும் இதற்கு அவற்றில் இல்லாத மகத்தான இன்னொரு விசேஷ லட்சணம் இருக்கிறது மூணு அதாவது இது லலிதா பிரீத்தி அவை எல்லாம் லலிதாம்பாளை விட அபகிருஷ்டமான தாழ்ந்ததான அபகிருஷ்டமான தாழ்ந்ததான கங்கா முதலான தேவி ரூபங்களுக்கு பிரீத்தியை கொடுப்பவை இது சர்வோத்கிருஷ்டமான தேவி ரூபமான லலிதாம்பாளுக்கு பிரீத்தியை உண்டாக்குவதால் அவை எல்லாவற்றையும் விட இதுதான் உயர்ந்தது நாலு இம்மாதிரி விசேஷமான ஸ்தோத்திரம் லலிதாம்பிகையை பற்றி வேறு இருக்கலாகாதா என்ற சந்தேகத்தை அனேன நபவிஷதி என்பதனால் நிவர்த்தி பண்ணுகிறார் இப்போது இல்லை என்பது ஏற்பட்டுவிட்டது இதற்கு முந்தியும் இல்லை இதற்கு பின் ஏற்பட போவதும் இல்லை என்பதனால் காலத்துறையத்திலும் இது மாதிரி இரகசிய தமமானதும் லலிதா பிரீத்தி ஸ்தோத்திரம் கிடையாது என்று சொல்லப்பட்டது இந்த இரண்டு விசேஷங்களை பற்றி மேலே ஸ்லோகங்களில் சொல்லப்படுகிறது அவற்றில் ரகசியதமாயிருப்பது அடுத்த இரண்டு ஸ்லோகங்களில் சொல்லப்படுகிறது பிரயாச தாரதம்யம் என்ற நியாயத்தின்படி அதிகமான பலன் கிடைப்பதானது அதிகமான பிரயாசையின் பேரில் தான் என்பது பிரசித்தமாயிருந்ததாலும் இரகசிய தமமம் என்பதனால் அநேக விதமான பலன்களை கொடுப்பதுடன் அல்பாயாசாத்தியமானது கொஞ்சம் சிரமம் எடுத்துக்கொண்டாலே செய்யக்கூடியது என்றும் இப்படி இந்த நாம கீர்த்தனமானது அல்பாயாசரத்தியமானது என்பதை இரகசிய நாம் இரகசியம் ால் இனி இதனால் கிடைக்கக்கூடிய பல பூமாவை விசேஷமான பலன்களை பற்றி இனி சொல்லுகிறார் மூணு சர்வ ரோக சர்வ சம்பத் பிரவர்த்தனம் சர்வ பாப மிருத்ய சமனம் கால மிருத்யு நிவாரணம் இந்த ஸ்தோத்திரமானது சகல ரோகங்களையும் அடக்கிவிடும் சமஸ்தமான சம்பத்துகளையும் விருத்தி பண்ணம் சகலவிதமான அகால மிருத்யுவையும் அடக்கிவிடும் காலக்கிரமத்தில் ஏற்படக்கூடிய மரணத்தையும் நீக்கிவிடும் ஒன்று அசாத்தியம் அயாபியம் முதலான பேதங்களுடைய ரோகங்களையெல்லாம் அதாவது தெளிய சொல்லப்படும் ரோகங்களை கூட போக்கடிக்கும் என்று சொல்லப்பட்டது தாரித்யம் என்பதும் ரோகத்திற்கு சமமாக சொல்லப்படுவதால் அதன் அபாவத்திற்கு அவசியம் இருக்க வேண்டியதான சம்பத்தை கொடுப்பதுடன் அதை விருத்தி செய்யும் என்று அடுத்தாற்போல் சர்வசம்பத் பிரவர்த்தனம் என்று சொல்லப்பட்டது ரெண்டு தவிரவும் ஆரக்கியம் சம்பத்து இவை இரண்டும் சாதாரணமாய் சேர்ந்து இருப்பது அரிதாகையால் ஆரோக்கியம் இருக்கும் இடத்தில் தாரித்யம் அவசியம் இருந்து தீருமே என்ற சந்தேகத்தை போக்குவதற்காக சர்வ என்று சர்வரரோக பிரசமனம் என்பதற்கு அடுத்தாற்போல் சொல்லப்பட்டது அதாவது இந்த நாமசகரத்தை கீர்த்தனம் செய்தால் ஆரோக்கியம் சம்பத் இவை இரண்டும் ஒருங்கே ஏற்படும் என்று சொல்லப்பட்டது மூணு சர்வசம்பத் என்பதனால் கஜதுரகங்களின் சம்வருத்தி முதலான ஐஸ்வர்யத்தின் எல்லா பேதங்களும் சொல்லப்பட்டன நாலு அபமிருத்யோ என்பது அகால மிருத்யோ அதாவது சர்ப்பம் புலி முதலானவைகளால் ஏற்படும் அகால மரணம் இம்மாதிரி இறப்பவர்கள் மிகச்சிலராக ஆகியாலும் அவ்வித மரணத்தை போக்குவது மிகவும் குறைவான பலனாக தோன்றப்போவதே என்பதற்காக அடுத்தாற்போல் காலமிருத்யு நிவாரணம் என்று சொல்லப்பட்டது ஆயு அளவு முடிந்தவுடன் காலக்கிரமத்தால் ஏற்படும் மரணத்தை காலமிருத்யோ என்று சொல்லப்படும் அவ்வித அளவு முடிவதற்குள்ளேயே ஏற்படும் மரணத்தை தான் அகாலமிருத்யோ அபமிருத்யோ என்று சொல்லப்படும் எண்ணெய் திரி இவைகளை தீபமானது தானாகவே எரிந்து அணைவது காலமிருத்யுக்கு சமானம் அதுவே எண்ணெய் திரி எல்லாம் இருக்கும் போதே பெருங்காற்று காரணங்களால் அணைந்து போவது மாதிரியானது அபமிருத்யோ நாலு சர்வஜ்வார்த்திம் தீர்காயுஷ்ய பிரதாயகம் புத்திர பிரதம் அப்போத்ராணாம் புருஷார்த்த பிரதாயகம் சகலவிதமான ஜுவரங்களினால் ஏற்படும் கஷ்டங்களை நீக்கிவிடும் தீர்க்கமான பிள்ளை இல்லாதவர்களுக்கு புத்திர சம்பத்தை கொடுக்கும் புருஷார்த்தத்தையும் கொடுக்கும் ஒன்னு ஒரு நாளைய ஜுவரம் முதல் சன்னிபாத ஜுவரம் வரையில் உள்ள எல்லா ஜுவரபேதங்களையும் சர்வஜ்வர சொல்லப்பட்டது அவைகளால் ஏற்படும் தலைவலி முதலான உபத்ரவங்களை எல்லாம் நாசம் செய்துவிடும் என்று சர்வ ஜுவரார்த்தி சமணம் என்பதால் சொல்லப்பட்டது சர்வ என்று ஆரம்பித்து மேலே வந்த நாலு பதங்களிலும் சர்வ என்ற பதத்திற்கு எல்லா என்பதற்கு பதிலாக எல்லோருடைய என்றும் அர்த்தம் சொல்லலாம் சாதனம் ஒருவர் செய்தால் பலனை மற்றொருவர் அடைவது என்ற நியாயத்தின்படி அதாவது நாம கீர்த்தனம் செய்தால் பிறருக்கு இவ்விதமான பலன்கள் தாற்பயம் உதாரணமாக வைஸ்வானரேஷ்டி என்ற துவாதசக பாவங்களினால் சம்ஸ்காரம் செய்யப்பட்ட இஷ்டி விசேஷத்தை தகப்பனால் செய்த பலத்தை பிறந்த குழந்தை அடைவதாக சொல்லப்படும் ரெண்டு சர்வரோக என்பதினாலேயே ஜுவரங்களும் அவைகளால் ஏற்படும் உபதிரவங்களும் அடங்கி இருக்கையில் இங்கு தனியாக சர்வ சமனம் என்று தனியாக சொன்னதற்கு காரணம் ரோகங்களில் ஜுவரமானது விசேஷமானது முக்கியமானது என்பதை காட்டுவதற்காக மூணு அல்லது பின்னால் சொல்லப்போகும் காம்ய பிரயோகங்களில் சொல்லியிருப்பதை அனுசரித்து இங்கும் ஜுவரத்தை பற்றி தனியாக சொன்னதாகவும் சொல்லலாம் இங்கு ரோகசாந்தி முதலிய நான்கு அவயவங்களை உடைய ஒரு முக்கியமான பலனை கிடைக்கச் செய்யும் பிரயோகத்தை சொல்லிவிட்டு அந்த அவயவத்தை மட்டுமே பலனாகவுடைய பிரயோகங்களை பற்றியும் ஜுவரசமனத்தை செய்யும் பிரயோகத்தை பற்றியும் தனித்தனியாக சொல்லப்பட்டிருக்கிறது இதே மாதிரி தீர்காயுஷ்ய பிரதாயகம் என்று தனியாக சொல்லப்பட்டதற்கு சமாதானம் சொல்லலாம் தீர்க்கமான ஆயுஷ் என்பது பூர்ணமான ஆயுஷ் அதாவது ஸ்ருதியில் சொல்லப்பட சதாயுஷ் நூறு அதை து என்றால் அதற்கு இடையூறாக இருக்கும் கிரகங்கள் விஷம் முதலிய கெடுதல்கள் யாதொன்றும் இல்லாமல் செய்வது அஞ்சு அல்லது மேலே சொல்லிய பூர்ணமான ஆயுஷை தீர்க்கமாக செய்யும் என்றும் சொல்லலாம் அதாவது ஸ்ருதியின் படி ஆயுளானது நூறு வருஷம் என்று சொல்லப்பட்டிருந்த போதிலும் அதற்கு மேற்பட்டு கூட இருக்கச் செய்யும்படியான மகிமை இந்த நாமசகஸ்திரத்தின் கீர்த்தனத்திற்கு சொல்லப்பட்டது இவ்விதம் ஆயுளை நீட்டிக்க செய்வதானது குளிகை ஔஷதம் யோகம் இவைகளால் கிடைக்கப்பெறும் என்று சொல்லப்படுவது மாதிரி இந்த நாமசகஸ்திர கீர்த்தனத்தினாலும் கிடைக்கப்பெறும் என்று சொல்லப்பட்டது இவ்வித பலனானது உடனே கிடைப்பதாக தெரிய கேது இல்லாவிட்டாலும் அதை பின்னால் கொடுக்க கூடியதான அபூர்வம் ர்களால் சொல்லப்படுவதும் பலனானது நாமகீர்த்தனம் செய்த உடனேயே கிடைப்பதாக தாத்பரியம் ஆகவே இந்த நாமகீர்த்தனத்திற்கு காலமிருத்துவை நிவாரணம் செய்யும் பலன் மட்டுமல்ல ஆயுளை ஸ்ருதிவாக்கியத்தினால் அதற்கு ஏற்படும் அளவை நீட்டிக்க செய்யும் பலனும் உண்டு என்று ஏற்பட்டது அபுத் பிராணம் புத்திர காமனையுள்ளவர்கள் எல்லோரையும் சொல்லப்பட்டது அநேகம் பிள்ளைகளுடையவர்களுக்கு சாதாரணமாக இன்னமும் பிள்ளை வேண்டுமென்ற ஆசை இருக்காதாகையாலும் சாமானியமாக பிள்ளைகள் இல்லாதவர்களுக்குத்தான் அம்மாதாரியான ஆசைகள் இருக்குமாகையினாலும் இங்கு அப்புத்திரானாம் என்று சொல்லப்பட்டது ஆயினும் பிள்ளையுடையவர்களும் இன்னமும் பிள்ளை வேண்டுமென்று ஆசைப்பட்டால் அவர்களுக்கும் இந்த நாம கீர்த்தனத்தின் மூலமாக பிள்ளை உண்டாகும் என்பது தாத்பரியம் ஸ்மிருதிகளிலும் ஒரு புத்திரனை பிறந்த இழந்த வேளையும் வந்தியை மலடி என்ற பதத்தினால் குறிக்கப்படுவது காணப்படுகிறது ஏழு இது தவிர அபுத்திரர்கள் புத்திரன் வேண்டுமென்ற காமனையோடு இல்லாவிட்டால் மேலே சொல்லப்படும் புத்திர பிரயோகம் அனுஷ்டிப்பதற்கு அவர்களுக்கு அதிகாரமில்லை என்பதும் இதிலிருந்து ஏற்படுகிறது இதே மாதிரி மேலே சொல்லப்படும் காமிய பிரயோகங்களை செய்வதில் அந்தந்த பிரயோகம் செய்வதனால் கிடைக்கக்கூடிய பலனை விரும்புகிறவர்கள்தான் அவ்விதமான காமிய பிரயோகத்தை செய்வதற்கு அதிகாரிகள் என்பதும் ஏற்படுகிறது ஒருவன் எல்லாவிதமான காமங்களையும் அபேஷிப்பவனாக இருந்தால் மேலே சொல்லிய காரணத்தான் அவன் எல்லா பிரயோகங்களையும் செய்வதற்கு அதிகாரியாக இருக்கிறான் அப்போது அவன் எதை முதலில் செய்ய வேண்டும் என்ற சங்கை ஏற்படக்கூடும் அப்போது தந்திர நியாயத்தின்படி அவன் சர்வ பலன்களையும் கொடுக்கக்கூடியதான பிரயோகம் ஒன்றையே செய்தால் போதும் வெவ்வேறு விதமான பலன்கள் கிடைப்பதற்கு ஒரே விதமான பிரயோகம் சொல்லப்பட்டிருப்பதால் அதை திரும்ப திரும்ப செய்யாமல் ஒரே தடவை செய்வதானது தந்திரம் என்று சொல்லப்படும் எட்டு இவ்விதம் சொன்னால் தத்ர சர்வே விசேஷாத் என்ற மீமாம் விரோதமாக தோன்றும் அதாவது அநேக விதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக ஒரு கர்மாவை பற்றி சொல்லப்பட்டிருந்தால் ஒரு பலன் கிடைப்பதற்காக சங்கல்பம் செய்து அந்த கர்மாவை செய்தால் அந்த பலன்தான் கிடைக்கும் இன்னொரு என்றால் தர்ஷபூர்ணமாசோதிஷ்டோமாதி சர்வகாமங்களையும் கொடுப்பவை என்றாலும் ஒரு யாகத்தை ஒரு செய்தால் ஒரே பலன்தான் கிடைக்கும் என்பது சித்தாந்தம் மேலே சொல்லப்பட்ட மீமாம்சா அதிகரணத்தில் மற்றும் அம்மாதிரியான நியாயங்களையெல்லாம் அல்பமான பலத்தை கொடுக்கும் கார்மாக்களை பற்றியவையே தேவதையின் பிரீத்தியோ லோக விலட்சணமாய் நம்மால் எதிர்பார்க்கப்படுவதை விட அதிகமான பலனை கொடுக்கக் கூடியது இதனால் தான் அம்பாளை லோகா தீதா குணாதிதா சர்வா தீதா என்று இந்த சகசிரநாமத்தில் சொல்லப்பட்டது ஒன்பது கர்மாக்களை பற்றி மேலே சொல்லப்பட்ட நியாயமானது இதர ரிஷிகளாலும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது ஒரே பிரயோகமாயிருந்தால் சகல காமங்களையும் விரும்பி செய்யலாம் பிரயோகங்கள் பலவாறாக இருந்தால் ஒவ்வொன்றையும் ஓரோர் காமத்தையும் உத்தேசித்து செய்ய வேண்டும் என்பதாக கிரண்யகேஷி சூத்திரத்தில் ஏக பிரயோகே சர்வான் காமான் காமா ஈ திரோக பிரதே ஏ சொல்லப்பட்டது பத்து விஷயங்களை பற்றிய காமனைகள் இல்லாதவர்களுக்கும் கூட இந்த நாம கீர்த்தனத்தை செய்யலாம் என்பதை புருஷார்த்த பிரதாயகம் என்பதனால் சொல்லப்பட்டது புருஷர்களால் அதாவது புத்திமான்களால் விரும்பப்படுவது என்றால் மோக்ஷத்தை குறிக்கும் நிஷ்காமனாயிருந்தாலும் மோக்ஷத்தை பலனாகவுடைய பிரயோகத்தை செய்வதற்கு அதிகாரம் உண்டு என்று தாத்பரியம் வாஸ்தவத்தில் இந்த பதத்தினால் சதுர்விதமான புருஷார்த்தங்களும் கிடைக்கப்பெறும் என்று சொல்லப்பட்டது ஓரோர் தேவதை உபாசித்தால் ஓரோர் பலனைத்தான் அடையலாம் ும் அம்பாளை உபாசித்தால் சதுர்வர்க்கமும் சதுர்வித புருஷார்த்தங்களும் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அத்த பரம் சேவன்காரயுதம் பூஜைத் தோ வின்தா ஆரோயாத்தை சூரிய தர்மமோட்சா மாதவம் சிவம் தர்மாயா சண்டி காமபுராணம் புஷரண்டம் ஆன் ஹிஹ பிரக்காரணம் அஞ்சு இத்தம் விஷேஷா ஸ்ரீதேவ் பிரீத்திவிதாயம் பிரயேனோபர்டி ஸ்ரீதேவினுடைய பிரீத்தியை விசேஷமாக கொடுக்கும் இந்த ஸ்தோத்திரத்தை லலிதோபாசனையில் ஈடுபட்ட பக்தனானவன் தினந்தோறும் சர்வ பிரயத்னத்துடன் ஜபம் செய்ய வேண்டும் ஒன்று பகுபல பிரதத்துவம் அநேக பலன்களை கொடுக்கக்கூடியது அல்பாயாசாத்தியம் கொஞ்சமான பிரயாசையின் பேரிலேயே செய்யக்கூடியது இவை மேலே சொல்லப்பட்ட ஒன்பது சகசிரநாமங்களிலு இருப்பதுடன் லலிதா பிரீத்தி பிரதத்துவம் லலிதாம்பாளுடைய பிரீத்தியை கொடுப்பது என்பதும் கங்கா ஷாம்லா முதலானவர்களுடைய பிரீத்தி ஏற்படுவதன் மூலமாகவும் கிடைக்கக்கூடும் தவிர லலிதாம்பாலை பற்றியே இருக்கும் பஞ்சமிஸ்தவராஜம் முதலான ஸ்தோத்திரங்களாலும் லலிதாம்பாளுடைய பிரீத்தியை அளவற்ற விதமாக சம்பாதிக்கலாம் இப்படி இருக்கையில் அவைகளை விட இந்த ஸ்தோத்திரத்திற்கு என்ன மகிமை இருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்லுகிறார் ரெண்டு லலிதாம்பாளுக்கு இதர ஸ்தோத்திரங்களினால் ஏற்படும் பிரீத்தியை விட இந்த நாமசக்திரத்தை கீர்த்தனம் செய்ததால் பிரீத்தி ஏற்படும் என்பதை இத்தம் விசேஷா ஸ்ரீ தேவியா ஸ்தோத்திரம் பிரீத்திதாயகம் என்று சொல்லப்பட்டதே இவ்வித விசேஷமான பிரீத்தியை கொடுப்பதினால் இரகசியதமாயிருப்பதும் இந்த ஸ்தோத்திரம்தான் என்பது ஏற்படுகிறது அக்னிகோத்திர தர்ஷபூர்ணமாசோதிஷ்டோம விஸ்வஜித் முதலான கர்மாக்கள் எல்லாவற்றிற்கும் என்பது பலனாக இருந்தாலும் அவற்றிற்குள் பிரயாச இருப்பதால் கிடைக்கும் ஸ்வர்க்கமானது ஒரே மாதிரியானது என்று சொல்லாமல் அவ்வித தாரதமயத்தை அனுசரித்து அந்தந்த கர்மாவின கிடைக்கும் தாரதமியம் இருப்பதாக மீமாம்சாஸ்திரத்தில் அதே நியாயத்தை ஒட்டி தேவத்தையின் பிரீத்தி விஷயத்திலும் பிரீத்தியை கொடுக்கும் ஸ்தோத்திரங்களில் அந்தந்த ஸ்தோத்திரத்தினால் ஏற்படும் பிரீத்தியில் தாரதமியம் இருக்கும் அப்போது அவற்றில் எது விசேஷமானது என்று ஏற்படக்கூடிய கேள்விக்கு உத்தரமாக இதம் விசேஷா அது என்று இங்கு சொல்லப்பட்டது மூணு இந்த விசேஷ இங்கு சொல்லப்பட்டதற்கு இன்னொரு காரணமும் சொல்லலாம் பிரயாசையில் தாரதம்யத்தை ஒட்டி பலன் கிடைப்பதிலும் தாரதமியம் என்று சொன்னால் இந்த நாமா நாமசகசிர கீர்த்தனத்தை சொல்வதருக்கும் பிரசையை விட அதிகமான பிரயாசையின் பேரில் வேறு கருமாவை செய்வதால் இதைவிட அதிகமான பிரீத்தியானது அம்பாளுக்கு ஏற்படக்கூடும் என்று சொல்வதற்கு இடமில்லை என்று காட்ட இந்த விசேஷ பதத்தை உபயோகித்ததாகவும் சொல்லலாம் இந்த காரணத்தாலும் இது ரகசியதமமானது என்று ஏற்படுகிறது நாள் ஆகினால் எப்பாடுபட்டாவது லலிதோபாசகன் இந்த ராமசகசிரத்தை உயிருள்ள வரையில் ஜபித்து கொண்டிருக்க வேண்டுமென்று உத்தரார்த்தத்தில் சொல்லப்பட்டது அவ்விதம் ஜபம் செய்வதைப் பற்றிய கிரமத்தைப் பற்றி மேலே சொல்லுகிறார் ஆறு பிரிதான சந்தியா கர்ம சமாபிய பூஜா கிரகம் தோகத் சக்கரராஜம் சமர்ச்சியேத் காலையில் ஸ்நானம் செய்து விதிப்படி சந்தியாவந்தன கர்மாவை முடித்து கொண்டு பிறகு பூஜா கிரகத்திற்கு போய் ஸ்ரீசக்கரத்தை நன்றாக அர்ச்சனம் செய்ய வேண்டும் ஒன்று விதானேன என்பதனால் வைதிக தாந்திரிகம் என்ற இரண்டு பிரகாரங்களின் படியும் அர்த்தம் இந்த இரண்டு விதமான பிரகாரங்கள் ஸ்நானத்திலும் சந்தியாகர்மாவிலும் உண்டாகையால் இந்த விதானேன என்ற பதமானது காக்காட்சி நியாயத்தின்படி முந்தியும் பிந்தியும் இறக்கும் இரண்டு பதங்களுடனும் சேரும் என்பது துவார பூஜை முதலானவைகளை குறிக்கும் மூணு சமர்ச்சயத் என்பதை பிரயோஜக கர்த்தா பிறருக்கு பலன் கிடைப்பதற்காக பிரயோகத்தை செய்பவன் மூலமாக பூஜை செய்வதையும் குறிக்கும் அதாவது தனக்காக பிறரை கொண்டும் ஸ்ரீசக்ர பூஜனத்தை செய்ய சொல்லலாம் என்று அர்த்தம் ஏழு வித்யாம் ஜபேத் சகசிரம் ரகஸ்யசிரம் பசாத் படே நிற அம்பாளுடைய வித்யையை ஆயிரம் அல்லது முன்னூறு அல்லது நூறு தடவையாவது ஜபம் செய்து பிறகு இந்த இரகசிய நாம சகஸ்ரத்தை செய்ய வேண்டும் ஒன்று வித்யா என்பது சாதாரணமாய் ஸ்ரீதேவதையை பற்றிய மந்திரத்தை குறிப்பதாயிருந்த போதிலும் இங்கு பஞ்சதசி அல்லது ஷோட்டசி என்று அர்த்தம் ரெண்டு சகஸ்ரம்ப என்பதனால் அஷ்டோத்திர சதமும் சொல்லப்பட்டது திரிசதம் என்றால் முன்னூறு நூற்றி அல்ல மூணு ஜபத்தினுடைய சங்கையை இவ்விதம் சொல்லப்பட்டிருப்பதில் இம்மூன்றும் ஒரே விதமான பலனை கொடுப்பவை அல்லவென்று காட்டுவதற்காக சதம் ஏவ என்று சொல்லப்பட்டது ஆயிரம் தடவை ஜபித்தால் அதிகமான பலன் உண்டு முந்நூறு தடவை ஜபித்தால் பலன் உண்டு என்பது முதலான தாத்பரியம் ஏற்படுவதற்காக ஆயிரம் தடவை ஜபிக்க வேண்டும் அது முடியாவிட்டால் முன்னூறு தடவை ஜபிக்க வேண்டும் அதுவும் முடியாவிட்டால் நூறு தடவையாவது ஜபிக்க வேண்டும் என்பதற்காக சகசிரம்பவவாம் என்று சொல்லப்பட்டது நாலு பஷ்ச்சாத் என்பதினால் நாம கீர்த்தனமானது வித்யாஜபத்திற்கு பிறகும் புஷ்பாஞ்சலி தானத்திற்கு முந்தியும் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது இந்த முறையானது ஜபம் நாம கீர்த்தனம் புஷ்பாஞ்சலி என்ற மூன்றும் செய்ததால் எது எதற்கு அடுத்தபடியாக செய்ய வேண்டும் என்ற வரிசையை காட்டுகிறதே தவிர ஜபம் செய்தால் தான் நாம கீர்த்தனம் செய்யலாம் என்று அர்த்தமல்ல இதே மாதிரி வேத வேதிகரணங்களுக்கு நடுவில் சுதாச்சமனமும் வேதத்தியன ஸ்நானங்களுக்கு நடுவில் மீமாசாத்தியனமும் செய்ய வேண்டுமென்று அவைகளை சொல்லும் வாக்கியங்களுக்கு மீமாம்சையில் அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது நாம கீர்த்தனத்தை தவிர மற்றவைகளை செய்வதை பற்றி இங்கு சொல்லப்பட்டதானது வேறு விதி வாக்கியங்களில் சொல்லியதை அனுபாதம் ஏற்கனவே சொன்னதை திரும்ப சொல்வது செய்கிறதை தவிர வேறல்ல அவைகளுடன் நாம சொல்வதானது அது செய்ய வேண்டிய காலத்தை குறிப்பதற்காக மட்டும்தான் ஆகவே ஜபம் நாம இவை இரண்டும் பரஸ்பரம் அங்க அங்கீ பாவமுடையவை அல்ல அதாவது ஜபத்திற்கு நாம கீர்த்தனாவது நாம கீர்த்தனத்திற்கு ஜபம் என்றாவது இல்லை இரண்டிற்கும் வெவ்வேறான வாக்கியங்களினால் பலம் இருப்பதாக சொல்லப்படுவதால் தர்ஷபூர் என்ற வாக்கியத்தில் சொல்லப்பட்ட மாதிரி இங்கு அவை இரண்டும் செய்வதாயிருந்தால் எது முந்தியும் செய்ய வேண்டும் என்ற காலத்தை பற்றிய வரிசை மட்டும் சொல்லப்பட்டது பிரதான கர்ம பஞ்சகமான நாம கீர்த்தனம் இவைகளை அடுத்தடுத்து செய்வதால் செய்ய வேண்டிய விபரங்கள் சொல்லப்பட்டனவே தவிர அவற்றில் ஒரு பிரதான கர்மாவை செய்யாவிட்டால் பாக்கி பிரதானங்களை செய்வதின் பலனானது பாதிக்கப்படும் என்ற சங்கையானது அனபாயோகி காலசிய என்ற நியாயத்தினால் நிராகரிக்கப்பட்டது இவ்விதம் அம்பாளுடைய பிரீத்தியானது இதரஸ்தோத்திரங்களை சொல்வதனால் ஏற்படுவதை விட இந்த நாமசரஸ்ர கீர்த்தனத்தினால் விசேஷமாக ஏற்படும் என்று சொல்லப்பட்ட போதிலும் அவ்விதமான விசேஷத்தை பற்றிய ஞானமில்லாவிட்டால் ஏற்படக்கூடிய எவ்வளவென்றே தெரியாமல் போய்விடுமே என்பதற்காக அந்த விசேஷ பதத்தினால் குறிக்கப்பட்ட பிரீத்தியின் அளவை இனிவரும் ஸ்லோகங்களில் சொல்லுகிறார் எட் ஜன்மேஷா பட்டே சுத்தி தயம் வே ஷுணு கும்பசம்ப நல்ல அறிவுடைய ஒருவன் தன் ஆயுஷுக்குள் ஒரு தடவையாவது இம்மாதிரி கீர்த்தனம் செய்தால் அதனால் அவனுக்கு ஏற்படும் புண்ணிய பலனை சொல்லுகிறேன் ஹே கும்பசம்பே ஒன்று மேலே சொல்லியபடி ஜென்மமத்தியில் ஒரு தடவையாவது இந்த சகசிரநாமத்தை கீர்த்தனம் செய்தால் அப்போது அதிலுள்ள ஒரு நாமத்தை சொல்வதனால் ஏற்படும் பலனானது இனி சொல்லப்பட போகிறது அந்த ஒரு நாமத்திய பலனை ஆயிரம் மடங்கு பெருக்கினால் நாமசகசிரத்தை சொல்வதின் பலன் கிடைக்கும் இது நாமசகசிரத்தை ஒரு தடவை சொல்வதற்கு பலன் நாமசகிர கீர்த்தனத்தை உயிருள்ள வரையில் செய்து வந்தால் அதனுடைய பலனானது அந்த ஆவருத்தளின் ஒரு தடவை கீர்த்தனம் பண்ணுவதன் அம்பாளுடைய புத்திமான்களால் ஊகிப்தறியலாம் என்பதற்காக ஒரு நாமத்தை ஒரு தடவை சொன்னதனால் ஏற்படும் பலனை மட்டும் சொல்லப் போகிறார் இரண்டு அப்படி செய்வதையே மனதில் வாங்கிக் கொள்வது சிரமமான காரியமாயிருக்குமாதலால் யரான அகஸ்தியர் தான் சொல்லப்போவதை கவனத்துடன் கேட்க வேண்டும் என்பதற்காக தான் புண்ணியபலத்தை சொல்லப்போவதாக தஸ்ய புண்ணிய பலம் என்று எச்சரிக்கை செய்து அவர் அதை சாவதானமாக கேட்க வேண்டும் என்பதே ஸ்ருணுத்வம் கும்பசம்பவா என்று சொல்லுகிறார் ஒம்போது கங்கா திசர்வ தீர்த்தேஷோ யஸ்நா யாத் கோடி ஜென்மசு கங்கை முதலான சகல புண்ணிய தீர்த்தங்களில் ஒருவன் கோடிஜென்மங்களில் ஸ்நானம் செய்தாலும் ஒன்னே கங்காதி தீர்த்தங்கள் என்பதனால் புஷ்கரம் முதலான தீர்த்தங்களும் சொல்ல பட்டன புஷ்கராத்யானி தீர்த்தானி என்று சகல தீர்த்தங்களுக்கும் முதலான புஷ்கரத்தை சொல்லுவது பிரசித்தமாயிருந்தாலும் அதற்கும் ஆதியாக முந்தியாக கங்கையை இங்கு சொல்வதற்கு காரணம் கங்கையானது த்ரிலோகத்தலம் பிரவகிப்பதால் அதை ஆதியாக உடைய சர்வ தீர்த்தங்கள் என்று சொன்னால் ஸ்வர்க பூலோக பாதாளங்களில் இருக்கும் சகல தீர்த்தங்களையும் குறிப்பாகதாக ஆகும் கங்க என்ற பதமே கங்கையானது ஸ்வர்க்களிலிருந்து பூமிக்கு வந்ததினால் ஏற்பட்டது என்பதாக யஸ்மாத் கங்கே தீ பரிகீர்த்திய இதர தீர்த்தங்களின் பெயரை ஆதியாக சொன்னால் பூலோகத்தில் இருக்கும் தீர்த்தங்கள் குறிக்கப்படுமே தவிர கங்கையை ஆதியாக சொன்னால் மேலே சொன்னபடி ஏற்படுவது மாதிரி த்ரிலோகங்களில் இருக்கும் தீர்த்தங்கள் குறிக்கப்பட மாட்டார் இங்கு சொல்லப்பட்ட போதிலும் இனி சொல்லப்படும் இந்த பலனை பற்றிய ஸ்லோகங்களில் இரநூத்தி ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட பிரதி தினம் ஷத்யா பாயா சகசிர பரிவத் சாரான் என்ற பதங்களை சேர்த்து அர்த்தம் செய்ய வேண்டும் அதாவது இது சம்பந்தமாக சொல்லப்படும் கர்மாக்களை தினந்தோறும் பரமஸ்ரத்தையுடன் பன்னீர் ஆயிரம் வருஷங்கள் செய்வதால் ஏற்படக்கூடிய புண்ணியத்தை ஒரு எண்ணிக்கையாக சொல்லப்பட்டது பரிவத் சாரம் என்ற பதத்திற்கு இருநூத்தி நாற்பத்தஞ்சாவது லோகத்தில் அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது இதே மாதிரி இங்கு சொல்லப்பட்ட கோடி ஜென்மசு என்ற பதத்தை மற்ற இடங்களிலும் சேர்த்து சொல்ல வேண்டும் மூணு ஆகவே இந்த பதங்களை சேர்த்து இந்த கர்மாவிற்கு அர்த்தம் கீழே சொல்வது மாதிரி இதர கர்மாக்களுக்கும் அர்த்தம் சொல்ல வேண்டும் அதாவது த்ரிலோக்கங்களிலும் இருக்கப்பட்ட கணக்கற்ற தீர்த்தங்களில் ஒரு தீர்த்தத்தில் பிரதி தினம் விதிப்படி பரமஸ்ரத்தையோடு சகசிர பரிவத்சரம் ஸ்நானம் செய்ய வேண்டியது இது ஒரு ஜென்மத்தியதாகையால் கோடி ஜென்மங்களில் ஏற்படும் இதை கோடியால் பெருக்கினால் வரும் இப்படி வருவது ஒரு தீர்த்தத்தை பற்றியதாகையால் திரிலோக்கங்களில் உள்ள எண்ணிக்கையற்ற தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்வதனால் ஏற்படும் புண்ணியமானது அவற்றின் எண்ணிக்கையால் ஒரு தீர்த்தத்தாகிய புண்ணியத்தை பெருக்கினால் வரும் பிரதி தினம் விதிப்படி பரமஸ்ரத்தையோடு தீர்த்த ஸ்நானம் செய்வது இன்ட்டு சகசிர பரிவசரம் இன்று கோடி ஜென்ம இன்ட்டு திரிலோகங்களிலும் உள்ள தீர்த்தங்கள் இப்படி வரும் புண்ணிய ராசியானது ஒன்று கோடிலிங்கி அவிமுக்த்ஷேத்திரத்தில் ஒருவன் கோடி லிங்கங்களை பிரதிஷ்டை செய்தாலும் ஒன்னே ஏ கஸ்மின் ஸ்தாபித்தே லிங்கே விஸ்வம் சம்ஸ்தாபிதம் என்றது முதலான வசனங்களின்படி இதர தேவதைகளை பிரதிஷ்டை செய்வதை விட ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்வதனால் அதிகமான பலன் ஏற்படுவதாக சொல்லப்படும் அவ்வாறு கோடி லிங்கங்களை அதுவும் அவிமுக்த் ஷேத்ரத்தில் பிரதிதினம் ஷரத்தயாபரையா சகசிர பரிவத்சரம் பிரதிஷ்டை செய்வதனால் ஏற்படும் புண் ராசியானது இரண்டாவது ரெண்டு காஷியில் காஷி வாரணசி அபிமுக்தம் அந்த கிரகம் என்ற நாலு ஸ்தானங்கள் இருப்பதாக பிருகஜாபாலம் முதலியவைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது அவை காசிக்குள் வாரணசி வாரணசிக்குள் அவிமுக்தம் என்பதாக தேகத்தில் இருக்கும் பஞ்சகோஷங்கள் மாதிரி ஒன்றென்றும் முந்தியதால் வியாபிக்கப்பட்டு ஒவ்வொன்றும் முந்தியதை விட புண்ணியமானதாயிருப்பதாக சொல்லப்படும் ஆகவே அந்தர்கிரகம் என்பதுதான் மற்ற எல்லாவற்றையும் விட உத்தமோத்தமானது அது பரமசிவனுடைய சரீரமே அந்த சரீரம் ஷரீரி சரீரத்தை உடையவன் அபேதமாக நித்தியமாக அதற்கு மகிமை ஏற்பட்டது பாபங்களை குறிக்கும் பபங்களை போக்கடிப்பதாலும் தான் எப்போதும் அங்கு இருப்பதாலும் அபிமுக்தம் என்ற அந்த கஷேத்திரத்திற்கு பெயர் ஏற்பட்டது என்று பரமசிவனால் சொல்லப்பட்டதாக அபிஷப்தேன பாபானி கத்திய தைர்முக்தம் நமயாத்தியம் அவிமுக்தம் அத்தஸ்மிருதம் என்று லிங்க புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நாலு மேலே சொல்லப்பட்டபடி அந்தர் கிரகம்தான் உத்தமோத்தமானது என்று ஏற்பட்டாலும் அதன் பெயரை இங்கு சொல்லாமல் அவிமுக்தத்தை சொன்னதற்கு காரணம் அந்தர் கிரகத்தை வியாபித்து அவிமுக்தம் இருப்பதாலும் என்ற பதத்திற்கு மேலே சொல்லப்பட்ட அர்த்தமானது அந்தர் கிரகத்திற்குத்தான் விசேஷமாக பொருந்துமாதலாலும் சாதாரணமாய் பண்டிதர்களும் பாமரர்களும் இந்த இரண்டிற்கும் பேதம் பாராட்டாமல் இரண்டும் ஒரே இடமாக சொல்வது வழக்கமானதளால் அபிமுக்தம் என்று இங்கு சொல்வதனால் அந்தர்கிரகமே சொல்லப்பட்டது அந்தர் என்பதின் பெயரை குறிக்காமல் அபிமுக்தம் என்று சொன்னதினால் இந்த அபிமுக்தம் என்ற பதத்திற்கு சொன்ன அர்த்தத்தை ஞாபகப்படுத்தி அது மிகவும் புண்ணியமான ஸ்தானம் என்று குறிப்பிடப்பட்டது பத்துணா ஸ்தோத்ரேயே திஜன்மசோ குருக்ஷேத்திரத்தில் சூரிய கிரகணத்தின் போது கோடிபாரம் இடையுள்ள தங்கத்தை ஸ்ரோத்ரியர்களான பிராமணர்களுக்கு கோடி தானம் செய்தாலும் ஒன்று குருக்ஷேத்திரம் என்பது ரெண்டு தானம் செய்வதனால் கொடுப்பவனுக்கு எவ்வளவு புண்ணியம் ஏற்படுமோ அவ்வளவு பாவம் தானம் வாங்குகிறவனுக்கு ஏற்படுகிறது என்றும் ஆகையால் தானம் வாங்குகிறவன் தகுந்த பிராய செய்ய வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இதற்காக எல்லா தானங்களுக்கும் பிராயச்சித்தங்கள் சொல்லப்பட்டிருக்கையில் குருக்ஷேத்திரத்தில் சூரியோபராகத்தின் போது பிராமணன் தானம் வாங்கினால் அதற்கு பிராயச்சித்தமே கிடையாது சொல்லப்பட்டிருக்கிறது சர்வத் சர்வதா சர்வம் முச்சேத் தானம் வாங்குகிறதற்கு பிராய சித்தங்கள் எவ்வளவு கடினமாக சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அவ்வளவு அந்த தானத்தை செய்கிறவனுக்கு புண்ணியம் அதிகம் என்று சொல்லப்படுவதாலும் மேலே சொல்லிய விதமாக குருக்ஷேத்திரத்தில் தானம் வாங்கினால் பிராய சித்தம் கிடையவே கிடையாது அவ்விதமான தானம் செய்தால் அளவற்ற புண்ணியம் ஏற்படும் என்று விசித்திக்கிறது மூணு தானம் செய்யப்படும் பதார்த்தங்களில் சுவர்ண தானம் என்று சொல்லப்படும் என்றுகஸ்பதி ஸ்மிரு சொல்லியபடி பசுக்கள் பூமி வித்யை இந்த விம்சதி துலா என்ற கோஷவசனத்தின்படி நூறு பலம் ஒரு துலாம் இருபது துலாம் ஒரு பாரம் திரிபி ஸ்ரோத்ரிய உஷ்டதே என்ற பிரம்ம வைவர்த்த வசனப்படி ஜென்ம உபநயன வித்தியைகளால் சம்ஸ்காரமடைந்தவர்கள் ஸ்ரோத்ரியர்கள் என்று சொல்லப்படுவார்கள் ஆறு தானங்களால் ஏற்படும் புண்ணியமானது தேச கால பாத்திர தேய கொடுக்கும் வஸ்து ஸ்ரத்தா ஞான இரகசியம் முதலைவளை பொறுத்து மேலுக்கு மேலும் அதிகமாக ஏற்படுமாகையால் அவையெல்லாம் இங்கு சொல்லப்படாவிட்டாலும் சேர்த்துத்தான் அர்த்தம் செய்து கொள்ள வேண்டும் ஏழு குருக்ஷேத்திரத்தில் ரவி மேலே சொல்லப்பட்ட சத்ரத்திற்கு கோடி பாரதானம் இதை கோடி தடவை செய்து மறுபடி இதை சகசிர பரிசரங்களில் உள்ள தினங்களில் எண்ணிக்கையால் பெருக்கி திரும்பவும் அதை கோடி ஜென்மங்களால் பெருக்கினால் புண்ணிய ராசியானது மூன்றாவது இதற்கடுத்த ஸ்லோகத்தின் இரண்டு பாதிகளில் முறையே இஷ்டாபூர்த்தங்களை சொல்லப்படுகிறது இஷ்டம் என்பது யாகங்களை செய்து தானங்களை செய்வது என்பது பொதுஜன சௌகரியத்திற்காக வாபி கிணறு குளம் கோவில் அன்னசத்திரம் உத்தியானம் முதலியவை ஏற்படுத்துவது வாபி கூப்பதாக தேவ தாயி அன்ன பிர பூர்த்தம் ஏகா கர்மஹாம் கோடி அஸ்வமேத யாகங்களை ஒருவன் செய்தாலும் நிர்ஜலமாயிருக்கும் பாலைவன பிரதேசத்தில் கோடிக்கணக்கான கிணறுகளை வெட்டி வைத்தாலும் தரதி பிரம்மஹத்யாம் தரத்தி பாப்மா ஸ்வமேதனயதே என்ற சுதிவாக்கியத்தின் சொல்லப்பட்டபடி அஸ்வமேதம் என்ற க்ரது விசேஷமானது பிரம்மகத்தி முதலான எப்பேற்பட்ட பாபத்தையும் போக்கக்கூடியது ரெண்டு கங்கா தீரத்தில் ஸ்ரோத்ரியர்களான ரிக்விக்குகளுடன் சாங்கமான அஸ்வமேத யாகங்கள் கோடி செய்வதனால் உண்டாகும் புண்ணியம் அதை மேலே சொல்லிய தினங்கள் ஜென்மங்கள் இவைகளில் கணக்கினால் பெருக்கினால் வரும் புண்ணியராசியானது நான்காவது மூணு கூபம் கிணறு என்பதனால் வாபி தட்டாகம் முதலியவைகளும் குறிக்கப்பட்டன நாலு ாணிகள் உயிருடன் வாழ முடியாத பாலைவனத்திற்கு மறு என்று பெயர் ஆகவே அது சாதாரணமாய் ஜலமில்லாத பூமியாயிருந்தாலும் இங்கு நிர்ஜலே என்று சொன்னது அர்த்தமில்லாதது அல்ல அஞ்சு அப்பேற்பட்ட இடத்தில் கோடிக்கணக்கான கிணறு முதலைவுகள் வெட்டுவதனால் ஏற்படும் புண்ணியம் அதை மேலே சொல்லிய தினங்கள் ஜென்மங்கள் இவைகளினால் கணக்கினால் பெருக்கினால் வரும் புண்ணிய ஐந்தாவது பன்னெண்டு துர்பிஷே பிராமணம் பரமசரத்தையுடன் தினந்தோறும் கோடி பிராமணர்களுக்கு போஜனம் போட்டு அம்மாதிரி பன்னீர் ஆயிரம் வருஷங்கள் செய்தாலும் உன்னை சகல தேசங்களிலும் பிக்ஷை துர்லபமாக இருக்கும் காலத்தை துர்பிக்ஷ காலம் என்று சொல்லப்படும் அப்போது கோடிக்கணக்கான உத்தம பிராமணர்களுக்கு உத்தம சட்டசோபேதமான அன்னத்தை தானம் செய்வதனால் உண்டாகும் புண்ணியம் அதே மேலே சொல்லிய தினங்கள் ஜென்மங்கள் இவைகளின் எண்ணிக்கையினால் பெருக்கினால் வரும் புண்ணிய ராசியானது ஆறாவது ரெண்டு வருஷங்களை பிரபவ முதல் சொல்லுகையில் பிரபவ முதல் பன்னிரண்டை சம்பத் சரம் என்றும் பிரமாதி முதலான பன்னிரண்டை பரிவத் சரம் என்றும் கரமுதலான பன்னிரண்டை இடாவத் சரம் என்றும் சோபன முதலான பன்னிரண்டை இத்வத் சரம் என்றும் இராட்சச முதலான பன்னிரண்டை அனுப்ச்சரம் என்றும் சொல்வது வழக்கம் அப்படி இருந்த சாதாரணமாக குறிப்பதாக பரிவத்சரம் என்று இங்கு சொல்லப்பட்டது பதிமூணு தத் புண்ணியம் கோடி குணிதம் லபேத் புண்ணியம் அனுத்தமஸ்யோ கீர்த்த அந்த புண்ணியத்தின் கோடி மடங்கானதும் அனுத்தமமானதுமான புண்ணியத்தை இந்த ரகசிய நாம சாகஸ்திரத்தில் இருக்கும் ஒரு நாமத்தை சொன்னாலேயே அடையலாம் ஒன்று தத் புண்ணியம் கோட்டி குனிதம் என்று சொன்னதுமே மேலே சொல்லிய தீர்த்த ஸ்தான லிங்க பிரதிஷ்டை ஸ்வர்ணதானம் அஸ்வமேதம் கூபதானம் பிராமண போஜனம் இவை ஒவ்வொன்றிற்கும் சொல்லப்பட்ட அளவு புண்ணியங்களை ஒன்றாக சேர்த்து அப்படி வருவதே கோடிக்கணக்காக பெருக்கி ஏற்படும் புண்ணியம் இந்த சகசிரநாமத்தின் ஒரு நாமம் சொன்னால் கூட வந்துவிடும் என்று அர்த்தம் ரெண்டு ஒரு நாமத்திற்கே இப்படி அளவு கடந்த புண்ணியம் ஏற்படும் போது நாம சகசிரத்தை சொன்னால் எவ்வளவு ஏற்படும் என்பதை ஊகித்து கொள்ளலாம் மூணு இவ்விதம் சொல்லப்பட்ட மகத்தான புண்ணிய ராசியானது முழுஸ்தோஸ்திர படனத்தினுடையது என்று தோன்றக்கூடிய எண்ணத்தை அடுத்தாற்போல் நாம்நேயே என்பதனால் போக்கடிக்கப்பட்டது அதாவது இவ்விதமான புண்ணியம் ஒரு நாமத்தை சொல்வதாலேயே ஏற்பட்டுவதாக சொல்லப்பட்டது இப்படி ஒரு நாமத்தை ஏற்படும் புண்ணிய சொல்லிவிட்டு அதே மாதிரி அதற்கு பாப்பங்களை போக்கும் சக்தி இருப்பதை பற்றி மேலே சொல்லுகிறார் யாராயினும் ஒருவன் இந்த நாம சகசிரத்தில் ஒரு நாமத்தை சொன்னாலும் கூட அதனால் அவனுடைய மகத்தான பங்களும் நசித்து போகின்றன அதில் சம்சயம் இல்லை மகத்தான பாப்பங்களே மகாபாதகங்களே போது, உபபாதகங்களைப் பற்றி சொல்ல தேவையில்லை என்பதை காட்டுவதற்கு மகாந்தியபி என்று சொல்லப்பட்டது பதினஞ்சு நித்திய கர்ம அனுஷ்டான நிஷித்த கரணாதபி யத் பாபம் ஜாய தத் சர்பம் நஷ்யதிருதம் நித்திய கர்மாக்களை அனுஷ்டிக்காமல் நிஷித்தமான கர்மாக்களை செய்தாலும் அவற்றால் மனிதர்களுக்கு எந்த பாபம் ஏற்பட்டாலும் அதெல்லாம் உடனே நாசமடைகிறது ஒன்று தினந்தோறும் அவசியம் செய்யப்பட வேண்டிய கர்மாவை நித்ய கர்மா என்று சொல்ல வேண்டும் இந்த கர்மாக்கள் அந்தந்த வர்ணாஷ்டிரம பேதத்தை அனுசரித்து ஸ்ருதி ஸ்மிருதி தந்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன அவை சந்தியாவந்தனம் அக்னிகோத்திரம் முதலியவை இவைகளை செய்யாவிட்டால் பாபம் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது ரெண்டு நித்திய கர்மாக்கள் என்று இங்கு சொல்லப்பட்டது நைமித்திகமான கர்மாக்களை குறிக்கும் உதாரணம் கிரகணத்தின் போது ஸ்நானம் செய்வது மூணு இவை எல்லாம் ஸ்ருதியில் விதிக்கப்பட்ட காரியங்கள் ஸ்ருதியில் சில காரியங்கள் செய்யக்கூடாது என்று அவைகளை செய்தால் பாவம் சம்பவிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உதாரணம் ந களஞ்சம் பக்ஷையே களஞ்சத்தை சாப்பிடாதே களஞ்சம் என்றால் புகையிலை போன்ற வஸ்து அல்லது விஷம் தடவின கொல்லப்பட்ட மிருகத்தின் மாம்சம் என்று அர்த்தம் நாலு மேலே சொல்லப்பட்ட நித்திய செய்யாவிட்டாலும் நிஷேதிக்கப்பட்ட கர்மாவை செய்தாலும் பாபம் சம்பவிக்கம் அப்படி சம்பவித்தால் இந்த நாமசகஸ்திரத்தின் ஒரு நாமத்தை சொன்னவுடனேயே அந்த பாபமெல்லாம் போய்விடும் என்று இங்கு சொல்லப்பட்டது திருத்தம் என்ற பதத்தினால் வேறு விதமான பிராயசித்தின் தேவையில்லாமல் இந்த ாலேயே போய்விடுவது சொல்லப்பட்டது அஞ்சு மேலே சொல்லிய இரண்டு விதமான பாப்பங்களை தவிர இந்திரிய நிகிரகம் இல்லாததினால் ஏற்படுவது மூன்றாவது விதமான பாபம் என்பதாக விஹித அனுஷ்டானியாணம் என்று ஸ்மிருதிகளினால் சொல்லப்பட்ட போதிலும் அது யோசித்து பார்த்தால் மேலே சொல்லிய இரு காரியங்களில் அடங்கி போவதால் இங்கு பாபத்தை இரண்டு விதமாக சொல்லப்பட்டது இந்திரிய இருந்தால் தான் நித்திய கர்மாவை விடாமலும் நிஷித்த இருக்கலாம் இந்திரிய இல்லாவிட்டால் அவ் இரண்டு வகையிலும் பிரவர்த்தி ஏற்படக்கூடும் இந்த நாமசகஸ்திர கீர்த்தனத்தினால் ஏற்படும் மகத்தான புண்ணிய போலவே அதனால் நாசமாகும் பாபத்தின் ராசியும் மகத்தானது என்பது புத்திமான்களால் தறியலாம் என்ற எண்ணத்துடன் சிஷ்ரான அகஸ்தியர் தான் சொல்வதை சாவதானமாக கேட்க வேண்டும் என்று மேலே எச்சரிக்கை செய்கிறார் பதினாறு பகுனாப்ரகிமுத்தேனா அதிகம் சொல்லுவானேன் ஹே கலசீசுதா நான் சொல்வதை கேள் அக்தி தன்னிவர்தியம் மகம் கர்த்தும் நாளம் லோகா சது இதனுடைய ஒரு நாமத்திற்கு இருக்கக்கூடிய பாப்பகரண சக்திக்கு போதுமான பாபம் செய்ய பதினாலு லோகங்களாலும் முடியாது அதாவது அவ்வளவு பாபத்தை ஒரு நாமத்தை சொன்னால் போக்கடிக்கலாமோ அவ்வளவு பாபத்தை பதினாலு நோகங்கள் இருக்கும் பிராணிகள் சேர்ந்து செய்தாலும் செய்ய முடியாது என்று சொல்லப்பட்டது ரெண்டு சமஸ்துவனங்களில் இருக்கும் சகல பிராணிகளும் இடைவிடாமலும் இருக்கும் வரையிலும் தங்களுடைய கோடி கோடி ஜென்மங்களிலும் செய்யக்கூடிய எல்லாவிதமான பாபங்களுடைய ராசி கூட ஒரு நாமத்தின் பாபகரண சக்திக்கு போதாதென்றால் இதில் இருக்கும் ஆயிர நாமங்களையும் சொன்னால் அவற்றிலிருக்கும் பாபகரண சக்தியை மனதால் கூட அறிந்து கொள்வது அசாத்தியமான காரியம் என்று ஏற்படுகிறது பதினேழு சிச்சீத்தி விர்த்தம் ஹிமசைலம் நிஷேவே எவனொருவன் இந்த நாமசகசிரத்தை தவிர்த்து வேறு உபாயத்தினால் பாபத்தை போக்கடிக்க விரும்புகிறானோ அவன் குளிர் நீங்குவதற்காக பனிக்கட்டி மலையை அடைவது போல இருக்கிறான் உன்னை குளிரை போக்குவதற்காக சூடான பதார்த்தங்களை தேடாமல் பனிக்கட்டிகளாலான மலையை அடைவது மிகவும் முட்டாள்தனமானதும் பரிகசிக்க தகுந்ததுமான காரியமல்லவா ரெண்டு மேலும் ஸ்ரீவித்யை உபாசகனாயிருப்பவன் இப்படி விசேஷமான பாபகரண சக்தியையுடைய நாமசகசிர கீர்த்தனம் செய்யாமல் ஸ்மிருதிகளில் சொல்லப்பட்ட பிராய சித்தங்களை செய்ய விரும்பினால் அவனுடைய கடமையாகிய நாமசக்திர கீர்த்தனத்தை அனாதரவு செய்வதால் உண்டாகும் பாபராசியானது நீக்க முடியாதவையாக ஏற்பட்டு விடுமாதலால் செய்தாலும் அவனுடைய பாபமானது போய்விடாது தேழுக்கு பயந்து ஓடுகிற ஒருவன் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக கோபம் கொண்ட மாதிரி ஆகும் ஆனால் இதர பிராய சித்தங்களை சொல்லும் சாஸ்திரங்கள் அர்த்தமற்றவையா என்ற சந்தேகத்தை போக்குவதற்காக இந்த சகசிர கீர்த்தனத்தினால் ஏற்படக்கூடிய அம்பாளுடைய பிரீத்தி விசேஷத்தை பற்றி திரும்பவும் சொல்லுகிறார் பதினெட்டு எந்த பக்தனானவன் இந்த நாமசகிரத்தை தினந்தோறும் கீர்த்தனம் பண்ணுகிறானோ அவனிடம் ஸ்ரீ லலிதா தேவியானவள் சந்தோஷமடைந்து அவன் விரும்புவற்றையெல்லாம் கொடுக்கிறாள் ஒண்ணு பக்தன் உபாசகன் நித்யம் உயிருள்ள வரையில் இது விபரமாக வர்ணிக்கப்பட்டிருப்பதனால் மனதில் இருக்கக்கூடியது என்பதை குறிக்கப்பட்டது பிரீதா என்பதனால் அம்பாள் விசேஷமான பிரீத்தி அடைவதை சொல்லப்பட்டது அபீஷ்டம் என்பது மேலே சொல்லப்பட்ட புண்ணிய அடைவதையும் பாபராசியை போக்குவதுமான இருவகை அபீஷ்டங்களையும் குறிக்கும் இரண்டு இந்த நாமசகிரத்தை சொல்வதனால் அம்பாளுடைய பிரீத்தியானது விசேஷமாக ஏற்படுகிறது என்பதை என்று ஆரம்பித்து சொல்லியதில் நாம கீர்த்தனம் செய்வதை பற்றிய விசேஷங்கள் உபாசகனால் அவசியம் செய்யப்பட வேண்டியது சம்பூர் செய்ய வேண்டியது கர்மாக்களுடன் சேர்த்து செய்வது இப்படி உபக்கிரமத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட இந்த நாலு விசேஷங்களும் இதர உபசம்ஹார முடிவான ஸ்லோகத்திலும் சொல்லப்பட்டன ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி சொல்லும் போது உப கிரமத்தில் எது சொல்லப்பட்டதோ அதுவே உபசம்ஹாரத்திலும் சொல்லப்பட வேண்டும் என்று ஒரு நியாயம் உண்டு மூணு இந்த நாலு விசேஷங்களில் முதலாவது நாள் பிராயச்சித்த சாஸ்திரங்கள் வியர்த்தமா என்ற சந்தேகமானது நீக்கப்பட்டது அவையெல்லாம் உபாசகர்களை தவிர மற்றவர்களுக்கு மட்டுமே ஏற்பட்டிருப்பதால் அவர்கள் அவற்றை செய்யலாம் என்றும் உபாசகனை பற்றிய வரையில் இந்த நாமகீர்த்தனமே எவ்விதமான பிராயசித்திற்காகவும் மற்ற எந்த காரணத்திற்காகவும் அவசியம் செய்யப்பட வேண்டும் சொல்லப்பட்டது அதை இங்கு பக்த என்பதனால் குறிக்கப்பட்டது நாமசகம் என்பதனால் சம்பூர்ணமான கீர்த்தனம் செய்ய வேண்டும் என்று ஏற்படுவதால் ஒரு நாமத்தை மட்டும் சொல்லிவிட்டு நினைத்துக் கொள்வது கூடாது என்பது ஏற்படுகிறது ஒரு நாமத்தை மட்டும் சொல்வது என்பதான பிரயோகம் யாதொன்றும் சொல்லப்படவில்லை அவ்விதம் ஒரு நாமத்தை சொன்னாலும் நாமசகிரத்தை சொல்வதனால் ஏற்படும் புண்ணியத்தின் அளவு ஏற்படாது ஆயினும் நாம்னோபியேகசிய கீர்த்தனாத் படேத் என்பது முதலான வாக்கியங்களில் ஒரு நாமத்தை கீர்த்தனம் செய்வதை சொல்லப்பட்டிருந்தாலும் அவைகளில் இருந்து ஏக்க நாம கீர்த்தனம் என்பதான பிரயோகம் சொல்லப்பட்டதாக ஏற்படாது உபக்கிரமிக்கப்பட்ட விஷயமும் உபசம்ஹாரம் செய்யப்பட்ட விஷயமும் ஒன்றாகவே இருக்க வேண்டுமென்று நியாயமானதாலும் இங்கு நாமசாகசிரத்தின் கீர்த்தனமே இங்கு சொல்லப்பட்ட விசேஷமாகையாலும் நடுவில் ஓரோரு நாமத்தின் கீர்த்தனத்தை பற்றிய மகிமையை பற்றிய வாக்கியங்கள் எல்லாம் நாமசாகத்தையும் கீர்த்தனம் செய்வதின் மகிமையை ஏற்படுத்துமே தவிர வேறல்ல வார்த்தைகளில் வரும் அபி என்ற பதத்தினால் ஒரு நாமத்தை சொன்னாலேயே அவ்விதமான விசேஷ ஏற்படும் என்று சொல்லப்பட்டாலும் அது ஒரு நாமத்தை சொன்னாலேயே அவ்விதமான பலன் ஏற்படும் போது ஆயிரம் நாமங்களை சொன்னால் இன்னும் அதிகமான பலன் ஏற்படும் என்று காட்டுமே தவிர ஒரு நாமத்தை மட்டும் சொல்வது என்பதான பிரயோகத்தை ஏற்படுத்தாது இது தவிர அக்ஷரங்களின் கடத்தை வெவ்வேறாக உடைய நாமங்களெல்லாம் சமமான பலனை உடையவை என்று சொல்வதும் சரியல்ல அஞ்சு நித்தியம் என்று பிரதி தினமும் உயிருள்ள வரையிலும் செய்யப்பட வேண்டியதென்று சொல்லப்பட்டதினால் நாமசாகசிர கீர்த்தனத்திற்கு இதுவரையில் சொல்லப்பட்ட பலனை அதை நியமமில்லாமலும் சிற்சில தினங்களில் மட்டும் செய்வதனால் அடைய முடியுமா என்ற சந்தேகமானது நீக்கப்பட்டது ஆயினும் ஜன்னமத்தேஷ குவம் படத்தே என்பது முதலான வாக்கியங்களில் நாமசகசிரத்தை ஒரு தடவை கீர்த்தனம் செய்வதனால் உண்டாகக்கூடிய பலனை பற்றி சொல்லப்பட்டாலும் அவைகளும் மேலே சொல்லிய ஏகநாம கீர்த்தனத்தை பற்றிய வாக்கியங்களைப் போலவே நித்தியம் கீர்த்தனம் செய்வதன் மகிமையை குறிப்பவையே தவிர ஒரு தடவை கீர்த்தனம் செய்வதோடு நின்று விடலாம் என்பதை சொல்பவையல்ல ஆறு கீர்த்த ஏத் சொல்லியபடி பிராத்த ஸ்நானம் சந்தியாகர்ம சக்கர ராஜார்ச்சனம் ஸ்ரீவித்யா ஜபம் இவைகளுடன் சேர்த்து செய்ய வேண்டியது என்றும் அப்படி இல்லாவிட்டால் பலனில்லை என்றும் சொல்லப்பட்டது இதே மாதிரி தர்ஷபூர்ண மாசங்களில் ஆக்னேயாதி ஆறு கர்மாக்கள் சொல்லப்பட்டிருப்பதில் அவை ஆறும் செய்தால்தான் பலன் ஏற்படும் என்றும் அவற்றில் ஏதேனும் ஒன்று செய்யாமல் பலன் ஏற்படாது என்றும் சொல்லப்படும் ஆயினும் இவ்விரண்டு ஒரு முக்கியமான வித்தியாசம் இருப்பது கவனிக்கத்தக்கது தர்ஷபூர்ண மாசங்களை பற்றிய வாக்கியத்தில் ஆக்னேயாதி கர்மங்கள் சேர்த்து சொல்லப்பட்டு அவைகளுக்கெல்லாம் சேர்ந்ததான ஒரு பலன் சொல்லப்பட்டிருப்பதால் அவற்றில் ஒன்று குறைந்தாலும் செய்யப்படாமல் இருந்தாலும் ஏற்படவே மாட்டாது இவ்விடத்திலோ சகசிரநாம கீர்த்தனம் செய்யாவிட்டாலும் பாக்கி சொல்லப்பட்ட பிரதான கர்மாக்கள் செய்தால் சொல்லப்பட்ட பலன்கள் ஏற்படும் அப்படி இருக்கையில் அவைகளுடன் சேர்ந்து செய்யாமல் நாமகீர்த்தனத்தை மட்டும் செய்தால் நிஷ்பலமானது என்று எப்படி சொல்லலாம் என்றால் இவ்விதமான பிரயோகத்தினால் ஏற்படக்கூடிய பலன் ஏற்படாதென்று சொல்லப்பட்டதே தவிர நாமஸ்மரணத்தினால் ஏற்படுவதாக இதர வாக்கியங்களில் சொல்லப்பட்ட இதர பலன்கள் கிடைக்காதென்று அர்த்தமல்ல இனி நாம கீர்த்தனமானது உபாசனையின் பாகமாகவே இருந்தாலும் அவசியம் செய்ய வேண்டியது என்பதை சொல்லுகிறார் ஒருவன் எப்படி பக்தனாக ஆகக்கூடும் ஒன்னே அதாவது ஆக முடியாது என்ற அர்த்தம் உபாசகர்களுக்கு உபாசிக்கப்படும் தேவதையின் பிரீத்தியை உண்டு பண்ணுவதை விட உயர்ததமான புருஷார்த்தம் கிடையாதாகையால் அவ்விதமான பிரீத்தியை உண்டு பண்ணும் கர்மாவினால் அநாதரவாக இருந்தால் அது பக்தியாகுமா அம்பாளுடைய பக்தனுக்கு அம்பாளுடைய பிரீத்தி அவசியமானதாலும் அந்த பிரீத்தியானது இந்த நாமசகசிர கீர்த்தனத்தினால் விசேஷமாக ஏற்படுவதாலும் இதை கீர்த்தனம் செய்யாதவன் பக்தனாக ஏற்பட மாட்டான் என்று இங்கு சொல்லப்பட்டது ரெண்டு ஈஸ்வரனை பஜிக்கிறவர்கள் நாலு வகையானவர்கள் என்பதாக சதுர் பிதாபந்தோமாம் ஜனா சுக்ருதி தினோர்ஜுனா ஆர்த்தோ ஜிசோ அர்த்தார்த்தி ஜானி சபரதர் என்று கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நால்வருக்கும் நாம கீர்த்தனம் எப்படி அவசியம் என்றால் ஆர்த்தன் என்பவன் கஷ்டப்படுகிறவன் பாபங்களால் பீடிக்கப்படுகிறவன் அவனுக்கு பாப நிவாரணத்திற்காக இது அவசியமானது ஜிக்ஞாசு என்பவன் ஞானமடைய விரும்புகிறவன் அவன் யாதொரு காமனையும் இல்லாதிருந்தாலும் இந்த நாம கீர்த்தனத்தினால் அவனுக்கு சித்த சுத்தி ஏற்படும் ஆகையால் அவசியமானது என்பவன் பொருள் இன்பம் முதலியவைகளை அடைய விரும்புகிறவன் இவை இந்த நாமகீர்த்தனத்தின் மூலமாக எதேஷ்டம் ஏற்படும் அவனுக்கும் அவசியமானது ஞானி என்பவன் ஆத்ம ஜஞானம் ஏற்பட்டவன் அவன் இதை கீர்த்தனம் செய்தால் லோகத்திற்கேற்பால் அவனுக்கும் இது அவசியமானது ஆகவே இந்த நான்கு வகையான பக்தர்களுக்கும் நாம கீர்த்தமானது அவசியம் என்று ஏற்படுகிறது இந்த விஷயத்தை பற்றி பக்தி மீமாம்சா பாஷ்யத்தில் விபரமாக சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கவும் மேலே சொல்லிய நாலு விசேஷங்களில் நித்தியமும் நாம கீர்த்தனம் செய்வது என்பது முடியாதவனுக்கு செய்யக்கூடிய விதத்தைப் பற்றி மேலே வன் புண்ணிய தினங்களிலும் சங்கராந்தியிலும் விஷுவிலும் ஜன்மத்யதயமாகிற மூன்று தினங்களிலும் அயனங்களிலும் சுக்லபக்ஷத்திய நவமி சதுர்தசிகளிலும் சுக்கரவாரத்திலும் இவைகளிலாவது கீர்த்தனம் செய்ய வேண்டும் ஒன்று புண்ணியவாசரம் என்பது கபிலாசஷ்டி அர்த்தோதயம் முதலியான தினங்களை குறிக்கும் அல்லது அடுத்தார்போல் சொல்லப்படும் சங்கராந்தி முதலான நாட்களை பொதுவாக இப்படி சொன்னதாகவும் சொல்லலாம் ரெண்டு விஷு என்பது மேஷராசி துளாராசிகளில் சூரியன் பிரவேசிக்கும் தினம் மூணு ஸ்வஜன்ம என்பது தன்னுடையதும் தன் பாரியையுடையதும் தன் புத்திரனுடையதுமான ஜென்ம நட்சத்திரங்களுடைய தினங்களை குறிக்கும் அல்லது தன் ஜென்ம நட்சத்திரம் அதற்கு முந்தியதும் பிந்தியதுமான நட்சத்திரங்களுக்குள்ள தினங்கள் என்றும் சொல்லலாம் அல்லது தன் ஜென்ம நட்சத்திரம் அதிலிருந்து பத்தாவது நட்சத்திரமும் பத்தொன்பதாவது நட்சத்திரங்களிலும் உள்ள தினங்கள் என்றும் சொல்லலாம் அல்லது தான் பிறந்த தினம் தீட்சடைந்த தினம் பூர்ணாபிஷேகம் அடைந்த தினம் இந்த மூன்று என்றும் சொல்லலாம் இப்படி பலவிதமாக அர்த்தம் செய்ய முடியுமாகையால் என்றபடி குருவினால் உபதேசிக்கப்பட்ட சம்பிரதாயத்தை அனுசரித்து எந்த மூன்று தினங்களில் என்று நிர்ணயிக்க வேண்டும் நாலு அயனம் என்பது சூரிய நானவன் கடகராசி மகர ராசி இவைகளில் பிரவேசிக்கும் தினங்கள் அஞ்சு சங்கராந்தியை பற்றி சொன்னதினாலேயே விஷ் அயன முதலீவை அடங்கி இருக்கும் அவற்றை தனியாக சொன்னதினால் கோபாலி வர்த்தன் தியாயத்தின்படி அவைகள் மிகவும் புண்ணியமான தினங்கள் என்றும் ால் அவற்றின் போது நாம கீர்த்தனம் அவசியம் செய்யப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டது அந்தந்த சங்கரமணத்திற்கு முந்தியுள்ள சில நாட்களே அந்தந்த அயனங்கள் என்று ஜோதி சாஸ்திரத்தினால் சொல்லப்படுவதால் அவைகளை இங்கு அயனம் என்ற பதத்தினால் குறிப்பிட்டதாகவும் சொல்லலாம் நவம்யாவா என்பதால் அஷ்டமியும் சேர்த்துச் சொல்லப்பட்டது சிதாயாம் சுக்லபக்ஷத்ய என்பது நவமி சதுர்தசி சுக்ரவாரம் என்ற மூன்று தினங்களுக்கும் விசேஷமானது அல்லது சதுர்தசிக்கு மட்டும் விசேஷம் என்பதாகவும் சொல்லலாம் எட்டு இரண்டாவது அடியில் வரும் சா உயிருள்ள வரையில் தினந்தோறும் கீர்த்தனம் செய்ய முடியாதவன் சங்கராந்தி விஷு ஸ்வஜன்மத்தயம் அயனம் இந்த தினங்களிலாவது விடாமல் கீர்த்தனம் செய்ய வேண்டுமென்று சொல்ல பட்டது அதுவும் முடியாதவன் ஏதாவது ஒன்றை விட்டுவிடலாம் என்பதை காட்டுவதற்காக அடுத்த அடியில் வா என்ற பதம் உபயோகிக்கப்பட்டது அப்படி விடப்படும் நாட்கள் எவையாக இருந்தாலும் பௌர்ணமி தினத்தன்று நாம கீர்த்தனம் செய்வதை விடக்கூடாது என்று மேலே சொல்லுகிறார் கீர்த்த ஏன் நாம சாகசிரம் பௌர்ணமாசியாம் விசேஷத்தகாம் விசேஷமாக விடாமல் கட்டாயம் இந்த நாம சகசிரத்தை கீர்த்தனம் செய்ய வேண்டும் ஒன்று இவ்விதம் சொல்லப்பட்ட நவமி முதலான தினங்களில் ஜென்மநட்சத்திரம் சங்கராந்தி சுக்கரவாரம் முதலேவர்களுக்கு ஏற்பட்டால் அப்போது தந்திரநியத்தின்படி ஒரு தடவை சகசிரநாம கீர்த்தனம் செய்தால் போதுமானது இம்மாதிரி இதுவரையில் இந்த சகசிரநாமமானது இரகசியதமாயும் லலிதாம்பாளுக்கு பிரீத்தியை கொடுப்பதாயும் இருப்பதை சொல்லிவிட்டு இனியும் அவ்விரண்டு விசேஷங்களை விவரித்து சொல்லுகிறாள் அவற்றில் ரகசியம் என்ற விசேஷத்தைப் பற்றி முன் சொல்லுகையில் சரீர சோக்கியத்தை கொடுக்கும் பலன்களில் ரோக பிரசமனம் பற்றி முதலில் சொல்லப்பட்டதால் அதே விதமான இங்கு முதலான நான்கு விதமான பலன்களை கொடுக்கும் காமிய பிரயோகத்தை பற்றி முதலில் சொல்லுகிறார் இருபத்தி பௌர்ணமாசியம் சந்திரபிம்பே தியாத்வா ஸ்ரீ லலிதாம்பிகா பஞ்சோபசாரை பௌர்ணமாசையில் சந்திரபிம்பத்தில் ஸ்ரீ லலிதாம்பிகையை தானம் செய்து பஞ்சோபசாரங்களால் பூஜித்து இந்த நாமசகசிரத்தை கீர்த்தனம் செய்ய வேண்டும் ஒன்று பௌர்ணமாசியா என்பது தர்ஷா திருஷ்டா என்ற அனுபாகத்தின்படி சொல்லப்பட்டபடி சுக்லபக்ஷத்திய கடைசி ராத்திரியை குடிக்கும் ஆகையால் இந்த பிரயோகம் பௌர்ணமாசியானது திதியில் நிர்ணயத்தை பாஷ்யத்தின் மூலத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ரெண்டு சந்திரபிம்பம் என்று இங்கு சொல்லப்பட்டது சந்திரனுடைய பூர்ணமான மண்டலம் அப்போது அதில் வளர்வு குறைவு இவை இல்லாமல் எப்போதும் இருப்பதும் ஸ்ரீ திரிபுர சுந்தரி ரூபமானதுமான சாதா என்ற கலையானது இருப்பதாக சொல்லப்படும் பாக்கியான பதினைந்து கலைகளும் வளர்வு குறைவுகளுடையவை அவை காமேஸ்வரி முதலாகவும் சித்ரா கடைசியாகவும் உள்ள திதிநித்யா தேவதைகளின் பதினைந்து பேருடைய சுரூபமாய் இருப்பவை தர்ஷாத்யா பூர்ணி மாந்தாச்ச கலா பஞ்ச சைவ தோ சோட்ட சீத்து கலா அக்னேயா சச்சிதானந்தரூபிணி ஆகவே அந்த கலைகளெல்லாம் பரிபூர்ணமாயிருக்கும்போது சந்திரமண்டலத்தில் சோடச நித்தியகளும் அவர்களுடைய கிருணரூபமான தேவதைகளான அணிமாதிகளும் ஒருங்கே சேர்ந்திருப்பதால் அதுவே பிரத்யக்ஷமான ஸ்ரீசக்கரமாக இருக்கிறது அதனால் அம்பாளுக்க சந்திரமண்டல மத்தியகா என்பது முதலான பெயர்கள் உண்டு மூணு சால கிராமம் பானம் முதலேவுகளில் முறையே விஷ்ணுவும் சிவனும் அத்தியந்தமாகவும் இடைவிடாமலும் வா சாநித்தியத்தோடு இருப்பதால் அவற்றில் அவர்களை ஆவாகனம் செய்ய வேண்டியது அவசியமில்லை அதே மாதிரி மேலே சொல்லப்பட்டபடி திருபுசுந்தரியானவள் சந்திரமண்டலத்தில் எக்காலமும் சாநித்தியத்தோடு இருப்பதால் ஆவாகனமும் அதற்கான முதிரைகளும் செய்ய தேவையில்லை நாலு தியாக்துவா ஸ்ரீ லலிதாம்பிகா ஸ்ரீ லலிதாம்பிகையை ஏற்கனவே சொல்லப்பட்ட அவயவ விசேஷங்களோடும் ஆவரண தேவதைகளோடும் லோகாதீதமாயும் இருப்பதாக தியானம் செய்து என்று அர்த்தம் லலிதாம்பிகா என்ற பதமே இங்கு சொல்லப்பட்டதால் பத்மம் முதலானவைகளில் அந்த பதத்திற்கு சொல்லப்பட்ட அர்த்தங்களை அனுசரித்து தியானம் செய்ய வேண்டும் அஞ்சு பஞ்சோபசாரம் என்பது கந்த புஷ்ப தூப தீப நைவேத்தியங்களான ஐந்து உபசாரங்கள் சம்பூ என்பதினால் தத்யோகம் சோசயோசௌகம் தத்வே வே வத்தத் என்பது முதலான ஸ்ருதி வாக்கியங்களில் சொல்லப்பட்டபடி தானும் தன் உபாசிக்கும் தேவதையும் ஐக்கியமாக இருப்பதாக பாவனை செய்து பூஜிப்பது சொல்லப்பட்டது இவ்விதமான ஐக்கிய செய்து பூஜிப்பதே உபசாரங்களை விட பிரதானமானது அந்த பூஜைக்கு இந்த உபச்சாரங்கள் எல்லாம் அங்கங்களாகையால் சொல்லப்படும் பலனெல்லாம் அங்கீயாகிய ஐக்கிய கூடிய பூஜைக்குத்தான் அஸ்வமேத சகசிராணி வாஜபேயிச்சி தேவ புஷ்பானுலேபனை இதனால் கந்த புஷ்பானுலேபனை பஞ்சோபசாரை என்று அவைகளால் அவைகளை கொண்டு என்று சொல்லப்பட்டது ஏழு உபசாரங்களுக்கே பலன் இருப்பதாக சில வாக்கியங்கள் காணப்படுகின்றன அங்கியான சொல்லும் பிரும் அல்லது ஓரோர் விசேஷ பலனை கொடுப்பதாக ஓரோர் உபசாரமான அங்கத்தை பற்றி சொல்லி அதை அங்கமாக உடைய பூஜையின் மகிமையை சொல்லும் வாக்கியங்களுமே தவிர வேறல்ல அவைகளுக்கு விசேஷ சொல்லதால் பூஜையின் போது செய்யப்படும் அங்கங்களாயிருக்கும் போதுதான் அவற்றிற்கு அவ்வித பலன் உண்டு தனியாக செய்தால் ஏற்படாது என்று பூஜையானது அந்த பகிர்யாகம் என்ற இருவிதமானது என்று சொல்லப்படுவதில் ஐக்கிய பாவனையானது அந்த என்று சொல்லலாம் பகிர்யாகம் பாக்ய பூஜை என்பது கந்த புஷ்பாதிகளை செய்வது என்பதான மானச சங்கல்பம் அவ்வித நிவேதன அவை காரணங்களாயிருப்பதால் புஷ்பாதிகள் அங்கங்களாயிருக்கின்றன என்பதற்கு பிறகு கடைசியில் பட்டயத்தின்று வருவதில் அவ்விதமாக செய்யப்பட்டே பட்டனமும் செய்ய வேண்டும் என்று தாத்யம் இருபத்தி சர்வே ரோகா பிரணி தீர்க்கும பிரயோக கல்பனோதி அதனால் சகல ரோகங்களும் நசித்துப் போகின்றன தீர்க்கமான ஆயுளும் பெறுவான் ஆயுஷ்கரம் என்று பெயருடைய இந்த பிரயோகமானது கல்பசூத்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று பிரண்தந்தி என்பதனால் ரோகங்கள் ஏற்பட்டிருந்தால் நசித்து போவதும் தவிர ரோகங்களே ஏற்படாமல் இருக்கச் செய்வதும் குறிப்பிடத்தக்கது ரெண்டு தீர்காயுஷ்யம் என்பது அபமிருத்யோ கால மிருத்தியோ இவ்விரண்டும் ஏற்படாமல் தீர்க்கமான ஆயுள் என்று அர்த்தம் மூணு தீர்க்கமாயு என்பதற்கு பிறகு வரும் சா என்பதனால் சகலவிதமான சம்பத்துகளும் சேர்த்துச் சொல்லப்பட்டன நாலு ஆகவே ரோகங்கள் நீங்க சகல சம்பத்துக்குடன் கூடிய சிரஞ்சீவித்வம் சிரஞ்சீவியாயிருப்பது என்பது இந்த பிரயோகத்தில் உத்தேசித்து செய்யப்படுவதும் அதனால் கிடைப்பதுமான பிரயோஜனமாகிறது மேலும் ரோகிகளுக்கு இதை செய்வதில் அதிகாரம் இருப்பது போல் ரோகமில்லாதவர்களுக்கும் தங்களுக்கு ரோகங்களே ஏற்படாமல் இருப்பதற்காக இந்த பிரயோகத்தை செய்வதற்கு அதிகாரம் உண்டு ஏற்படுகிறது அஞ்சு சங்கல்ப முதலியவைகளில் இந்த பிரயோகத்தை எப்படி சொல்வது என்பதற்காக இதன் பெயர் ஆயுஷ்கரம் என்று சொல்லப்பட்டது ஆயுஷ்கரநாம என்பதினால் அது அந்த பெயரால் குறிக்கப்படுவதுடன் அந்த பெயரோடு பிரசித்தமாக இருப்பது சொல்லப்பட்டது ஆறு கல்பனோதிதா கல்பத்தில் கல்பசூத்திரத்தில் அதாவது பரசுராம கல்பசூத்திரத்தில் கோடி காட்டப்பட்டது என்று அர்த்தம் வெவ்வேறு சாகைகளில் சொல்லப்பட்ட கிரியைகளில் அங்கங்களையெல்லாம் ஒன்றாக சேர்த்து பிரகல்பித்து யோக கல்பித்து சொல்வதனால் கல்பசூத்திரங்கள் என்று பெயர் ஆகையால் அவற்றில் நித்யார்ச்சனம் முதலான சில பிரயோகங்கள் மட்டும் சொல்ல இந்த பிரயோகம் ஸ்பஷ்டமாகச் சொல்லப்படாவிட்டாலும் அவற்றில் கோடி காட்டப்பட்டிருப்பதாக தாபரியம் ஏ அல்லது கல்பசூத்திரங்களுக்கு சமமான தந்திரங்களில் வெகு ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லலாம் எட்டு அல்லது இவைகளில் கல்பனையினால் காரிய காரண பாவங்களை பற்றிய கல்பனையினால் ஏற்படுத்தப்பட்டது என்றும் சொல்லலாம் ஒன்பது அல்லது கல்பத்திலும் அதாவது பிரளய காலத்திலும் கூட செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டது என்றும் அர்த்தம் சொல்லலாம் பிரளயத்திற்கு முந்தைய காலத்தில் இருந்த சாதன பரப்போகும் பிரயத்தில் ஏற்படக்கூடிய மரணத்தை தடுத்து தீர்க்கமான ஆயுளை பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் இந்த பிரயோகத்தை செய்தார்கள் என்றும் அதனால் இரட்சிக்கப்பட்டார்கள் என்றும் தாத்பரியம் பத்து இந்த பிரயோகத்தை இன்னவிதமாக செய்வது என்பது பாஷத்தின் மூலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இது தன்னை உத்தேசித்தும் செய்யலாம் பிறருக்காகவும் செய்யலாம் தேவையுள்ள ஆபிருதிகள் செய்யலாம் இதிலும் மற்ற பிரயோகங்கள் செய்வதிலும் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் நித்திய கர்மாக்களை செய்கிறவர்கள் தான் நைமித்திகமான கர்மா மக்களை செய்யலாம் இரண்டையும் செய்கிறவர்கள் தான் இம்மாதிரியான காமிய கர்மாக்களை செய்ய அதிகாரமுடையவர்கள் இது இதர தந்திரங்களிலிருந்து ஏற்பட்ட சித்தாந்தமாகையால் மறந்துவிடக் கூடாது பற்றிய பிரயோகத்தை சொல்லிவிட்டு அடுத்தாற்போல் சொல்லப்பட்ட சர்வ ஜுவரார்த்தி சமனம் என்பதை பற்றிய பிரயோகத்தை மேலே சொல்லுகிறார் இருபத்தி நாலு ஜுவரார்த்தம் தசமையாதி ஜுவரத்தினால் பீடிக்கப்பட்டவனுடைய தலையில் கையை வைத்து கொண்டு இந்த சஹசிரநாமத்தை சொன்னால் அந்த கஷணத்திலேயே ஜுவரமும் அதனாலுண்டான தலைவலியும் போய்விடும் ஒன்று சிரஸ்தோதம் தலைவலி என்பதனால் ஜுவரத்தினால் ஏற்பட்ட சகலவிதமான துன்பங்களும் குறிக்கப்பட்டன இதன் பிரயோகமும் பாஷத்தின் மூலத்தில் சொல்லப்பட்டிருப்பதால் தேவையுள்ளவர்கள் அங்கு பார்த்து கொள்ளவும் மூணு சொல்லிய பிறகு நாமங்களிடைய பாகத்தை சொல்லுகையில் தன் வலது கையே ஜுவரத்தோடு இருப்பனுடைய சிரசின் மேல் வைத்துக்கொண்டு சொல்லிவிட்டு கையை எடுத்துவிட்டு பலஸ்ருதி பாகத்தை சொல்ல வேண்டும் தனக்கே ஜுவரமாயிருந்தால் தன் கையே தன் சிரசின் மேல் வைத்துக் கொள்ள வேண்டும் சம்பிரதாயத்தின் பலன் ஏற்படும் வரையில் ஆவருத்தி செய்ய வேண்டும் அப்போது சிரசில் கையை வைத்துக் கொண்டு நாமங்கள் அடங்கிய பாகத்தை வேண்டிய அளவு ஆவருத்திகள் செய்ய வேண்டும் இம்மாதிரி இனி சொல்லப்படும் பிரயோகங்களும் ஆவருத்திகள் செய்ய வேண்டி இருந்தால் செய்ய வேண்டும் இதற்கு மேல் பொதுவாக ஜுவரம் முதலான வியாதிகள் தீர்வதற்காக செய்ய வேண்டிய பிரயோகத்தை பற்றி சொல்லுகிறார் இருபத்தஞ்சு சகல வியாதிகளையும் போக்கடிப்பதற்காக விபூதியை தொட்டு கொண்டு இதை இந்த நாமசகசிரத்தை கீர்த்தனம் பண்ண வேண்டும் அந்த பஸ்மத்தை தரிப்பதினாலேயே வியாதிகளெல்லாம் ஒரு க்ஷணத்தில் போய்விடும் சர்வ வியாதி என்ற அல்லது தான் உள்பட எல்லோருடைய வியாதிகள் என்று அர்த்தம் சொல்லலாம் சொன்னபடி நாமங்களடங்கிய பாகத்தை சொல்லும் வலதுகையால் விபூதியை தொட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என்றால் உத்தூலனம் தெளித்துக் கொள்வது பூச்சிக்கொள்வது இனி ஏற்கனவே அடுத்தபடியாக சொல்லப்பட்ட தீர்காயு பிரதாயகம் என்பதற்கான பிரயோகத்தைப் பற்றி சொல்லுகையில் துஷ்ட கிரகங்களுடைய உபத்ரவத்தை நீக்குவதற்கான பிரயோகத்தை முதலில் சொல்லிவிட்டு பிறகு விஷயங்களை போக்குவதற்கான பிரயோகத்தை சொல்லுகிறார்